முன்பு எனது உயிர் சகுத்து முடிப்பதே கருமும் அந்த வாளை கொண்டு நாம் நம்மையே உயிர் மாய்த்துக் கொள்வோம் நினைச்சுட்டார் எரிபத்தர் போட்சோழரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா அவர் கையில வாழ் இருந்ததுன்னா காப்பாற்ற முடியாது இப்ப வாங்கி ஆயிற்று தன் கையில ஒரு வேல் இருக்குது அவர்களுடைய வாழ் இருக்கு ரெண்டும் இருக்குது அடாரா இப்ப உயிர் உயிரை மாய்ப்பதற்கு ரொம்ப அருமையான கருவுகள் இருக்கு நடவா அதனால அந்த வாழை எடுத்து பறிந்தவர் கொடுத்த வாளை அன்பர்தம் கடுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதில் தன்னுடைய வேலை கொண்டு செய்யல ஏன் அவர் கொடுத்த எதுவோ வாழோ அதுவே புண்ணியமான வாழ் இவருக்கு அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாழ் வேணாம் இது உங்களுடைய புண்ணிய வாழ் இது வேண்டாம்னாரு இவர் என்ன அதுவே புண்ணியமான வாள் என்று கருதி அப்படியே அரியலுற்ற போதில் போச்சு என்ன செய்வார் பெரியர் செய்க இருந்த இது என் கேட்டேன் என்ற இதற்கு அடிதி சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்த நன் வாழும் அப்படி நேர பாய்ந்தார் பாய்ந்துவிட்டு பெரியவங்களே பெரியவங்களே அடாரா இப்படி செய்யக்கூடாது ரொம்ப மிக என்று சொல்லிவிட்டு அவர் கையையும் அந்த வாழையும் பிடித்தாராம் வளவனார் விடாது பற்ற மாதவர் வருத்துகின்ற அளவில் ஆப்பரிவிந்த இடுக்கனை அகற்ற வேண்டி காலமானி காலத்தை செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கலர் வழி விசும்பின் மேல் வந்து எழுந்து அது பலரும் இதுவரைக்கும் ஒளி இப்பொழுது ஒலி ஒரு ஒளி ஒண்ணுதான் இது வானொலி செய்தியாக பெருமானியை அருள் செய்தாலாம் என்ன அப்படி தோடுந்தகை அன்பின் மிக்கி இரண்டு பேர் அன்பர்கள் தோடும் அன்பின் மிக்க தொண்டியினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலர இன்று சீனக்கரி சிந்த உங்க ரெண்டு பேருடைய தொண்டையும் இந்த நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கருதித்தான் அந்த சிவகோச்சாரியார் மலரெடுத்து வர இந்த யானையானது ஓடி ஓடி அதை மெரிக்க பல இந்த பாகரால் அதை அடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு வலிமை வந்து அதை நீங்கள் பார்க்க அவற்றையெல்லாம் கொல்ல நேர்ந்தது கொள்ள நேர்ந்தது அப்ப எதற்காக இது நடந்தது இந்த திருவருள் குறிப்பு தொண்டினை மண்மேல் காட்ட செடுந்திரு மாலர இன்று சீனக்கரி சிந்த திங்கள் கொடுந்த அணிவேந்தர் அருடினால் கூடிற்று நான் அறிக்கை சொல்லுவேன் சோதனை சொல்லக்கூடாது சோதனை அல்ல இந்த இரு பெரு மக்களின் தொண்டினை மண்மேல் காட்ட உலகத்தை தெரிவிப்பதற்காக செய்தது திருவருள் செய்தது எனவே யானையும் தவறு பாகரும் தவறு தவறிலர் சோழனும் தவறில கொன்ற நீயும் தவறில சொன்னவுடனே சரியும் சார் உங்க தொண்டினை மண்மேற்காட்டத்துக்காக ஒரு யானை அஞ்சு பேருடைய உயிரும் எல்லாம் போயிருக்கு நம்மாலும் சும்மா இருப்பான இவன் சும்மா இருப்பான உங்க தொண்ட ரெண்டு பேரும் காட்டிக்கிறதுக்கு இங்க அஞ்சு ஆறு உயிரில சாமி என்ன ஏன்னா இவர் உயிரை காப்பாத்துறாரு அவ்வளவு பெரிய மாக்கு பெயர் தினம் இவன் வந்து நம்ம கேட்கிறேன் சரி கேடு கேட்க பதில் சொல்லும் இல்ல வேற பார் எழுந்தது எது இந்த இரண்டு பேருடைய பெருமையை காட்டத்தான் இவ்வாறெல்லாம் என்ற அந்த வானொலி செய்து அப்படி எழுந்ததாம் இங்கதான் கவிதை கவிதை அந்த ஒலி எழுந்தது யானையும் பாகரோடும் எழுந்தது அதான் இலக்கியம் அதான் இலக்கியம் இலக்கியத்துக்கு வானொலி அப்படியே எழுந்தது அது வானொலி மட்டுமா எழுந்தது இந்த பகுத்தறிவாதி கேள்வியும் எழுந்து அவனுக்கு விடையும் எழுந்தது ரெண்டு பேர் தொண்டை காட்ட அஞ்சு ஆறு பேருடைய உயிர் போறதா அப்படின்னார் யானையும் எழுந்ததன்றே யாருமையான அமைப்பு அந்த ரெண்டையும் இணைத்து கொண்டாடு பாருங்க ஒலி எழுந்தது இங்க ஐயம் எழுந்தது அந்த ஐயத்தையும் அறுத்து பாகரோடு யானையும் எழுந்தது இது என்ன செய்ய என்ன செய்ய முடியாது எனவே இப்பொழுது என்னென்ன வாழ்விட்டு எரிபத்தர் தாமும் அந்த நெறியர் பெருமான் தாழ் மேல் வீழ்ந்தனர் அப்படியே அந்த கருத்தை நற்பதற்கு முற்பட்ட எரிபத்தர் அப்படியே அந்த முன்னாளர்கள் அரசர் காலில் விழுந்தாராம் அரசர் அடாடா சிவசிவ சிவசிவ நீங்களா விழுது அவரு ஒரு காலில் விழா நாட்டு சரகத்துல சொன்னாரே பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தம் வணங்குமா போல் அடிவர அவர் ரெண்டு பேரும் அப்படி கேட்டிட்டு அப்படி ரெண்டு பேருமாக அந்த ஒருவருக்கு வணங்கி இப்பொழுது என்ன செய் சரி ஒருத்தன் ஒரு ஆள் ரொம்ப கவனமா கேட்டாலே இவங்க எல்லாம் சரியா போச்சு இன்னைக்கு இன்னைக்கு அவர் சிவகாமி ஆண்டார் பூக்கூடல் எடுத்துட்டு போனது ஒண்ணும் அவர் பூஜை போயிட்டுதே என்னார் பூஜை போயிட்டு அவசரப்படாதான்னு சொல்லியிருக்கேன் பொறுத்திருந்து பாருன்னு எல்லாத்தையும் சொல்றேன் பொறுத்திருந்து பாருங்க போய் பாரு பூக்கூட அப்படின்னார் ஆனாதீர் கும்பிட்டு பாருங்க இருவரும் எழுந்து வானில் எருந்த பேரொழியை போற்ற அருமறை பொருளாயுள்ளார் அணிகல் பாரு கீடைந்து சிந்தியில கட்டிப பூவும் போயிட்டு கூடையும் பூட்டது இப்ப நேரம் அந்த அஞ்சு கூடையும் வந்தது அஞ்சு கூட அந்த மலர்களும் இவர் பறித்தவரோட அப்படியே நிரம்பி கமக வாச மருவிய பள்ளித்தாமும் நிறைந்திட அருள்மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமியாரும் நின்றார் மலர்கள் வந்தவனே பெருமானே இந்த மலர்களை தொடுத்து நீ இந்த நாள் போற்றாதே ஆற்ற நாள் என்பது போல இந்த நாள் போயிடுமோ நினைச்சேன் இல்ல நல்ல வேலையா போல என்று சொல்லி அவருக்கு மன இப்படியாக ஆனசீர் மட்ட விளாலங்கள் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் உத்தரு களிப்பினோடும் உறங்கி மீறெடுந்தது முட்ட வெங்கடங்கள் பாய்ந்து பொங்கும் பட்ட வத்தனத்தை கொண்டு பாகரம் அணைய வந்தார் யானை எழுந்தது பாகரும் எழுந்தாரலாம் எது போலிந்திர உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர்ல திருவள்ளுவர்ல அது மாதிரி தூங்கி மாதிரி ஒரு வித சூடுதெல்லாம் எழுந்து எப்படி இருப்பாங்க வந்து வரலாம் அவர் எல்லாம் பெருமான் காலிலும் அடிபர் காலிலும் விழுந்து வணங்கினாரலாம் ஆன சீர் தொண்டர் கும்பிட்டு அடியணியின் கழிப்ப இந்த மாணவன் கழிப்பில் ஏறி மகிழ்ந்து எழுந்தருளும் என்ன பணி மேற்கொண்டு வணங்கி இவன் கூட இந்நீழர் யானை மேற்கொண்டு சென்றார் இவளி மேல் கொண்டு வந்தார் அருமை அருமை இந்த வரலாறு மட்டுமா பாடினார் இறைக்கிய சுவையும் பாடினார் உடனே பார்த்தால் யானை வந்தது வந்தவன் அப்படியே கைகூப்பி அறுதங்கிட்ட வணங்கினுதான் அதனால அது மதம் பிடிக்கல இந்த இரண்டுருடைய தொண்டையும் காட்ட இவையெல்லாம் எழுந்தனவே தவிர யானை மேலையும் தப்பில்ல பாகர் மேலையும் தப்பில்ல அதனால நீங்கள் சொன்னாராம் எரிபத்தரை பார்த்து தாங்கள் இந்த யானை மீது எழுந்தருளனும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் இல்ல அப்படியே கேட்டுக்கொள்றேன் இந்த யானை மீது தாங்கள் எழுந்தருளி திருக்கோவிலுக்கு வரணும் தவிர்க்க முடியல ஏறிட்டாராம் இவர் எதில வந்தாரு ஒரு குதிர வந்த சுந்தர பெருமானும் சேரமான பெருமானும் போல அது வெள்ளையான போயிச்சு குதிரையில போச்சு யானை மேல் கொண்டு சென்றார் யானை மேல் கொண்டு சென்றார் மேல் கொண்டு வந்தார் அவர் யானை மேது இவர் குதிரை மேதுமா போனாங்களாம் போன எல்லாம் பொன்னிடும் பொதுவிலாடல் புதிய நீடிய புனிதர் போற்றால் சென்னையில் கொண்டு சென்னி திருவள்ளர் கோயில் புக்கான் அரண்மனைக்கு போகல என்ன அருமனையில் போய் என்ன பிரயோஜனம் தீர்ப்பு வழங்கியதும் அடியவர் பெருமையை காட்டியதும் எது திருக்கோவில் அதனால எல்லோரும் கோவில் தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சேர அவிர் பூக்குள் எடுத்துக்கிட்டு பூகலாடுத்துக்கிட்டு அது வந்துட்டது எம்பிரான் அன்பரான எரி பத்தர் தாம் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கரியார் என்று செம்பியன் பெருமை உண்ணி திருப்பணி நோக்கிச் சென்றார் இப்படி எல்லாம் சென்று கோவிலுக்கு போய் பெருமானை எல்லாம் வணங்கினார்டாம் வணங்கிய பிறகு மீண்டும் ஒரு குறிப்பு என்ன குறிப்பினர் மற்ற வரி இணையவானவன் பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் மற்றவ கொள்கை தாங்கி நலமீகி கையில வெப்பில் கொற்றவர் கணத்தின் முன் நாம் கோமுதல் தலைமை பெற்றார் அது தனியார் எடுத்து எழுதினோம் பெரியபிரானத்துல எழுதலாம் இருக்கிறோம் எழுதி வச்சிருக்கிறோம் அது இது வீடு பேற்று நிலை இருக்குதே அது சிலருக்கு உடனே வழங்கப்படுகிறது சிலருக்கு காலம் தள்ளி காலப்பூக்கில் வழங்கப்படுகிறது என்னென்ன தலைமையில் வழங்கப்படுகிறது என்று ஒரு தொகுப்பு மூன்று பேருக்கும் இவருக்கு உடனே வீடு பேர் இல்லை இது போல் இன்னும் பல ஆண்டுகள் அந்த அடிவருக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்து எரிபக்தர் கையிலக்கு சென்றார் சென்று சிவகணநாதராம் தலைமை பேசார் என்கிறார் சிலருக்கு இப்ப இளையான் உடனே வருகில திண்ணிலண்டருக்கு நீயும் உன் மனைவியும் இப்படியே வருக கண்ணப்பருக்கு மாறிலாய் வளத்தில் நிற்க என் வலது பக்கமா இருக்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆட்பால் அவர்கும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில் வேண்டாம் ஞான சம்பந்தம் ஏன் இவருக்கு ஆராய்ச்சி இவருக்கு முத்தி கொடுத்தாரு இவருக்கே சிவகனநாதர் கொடுத்தார் ஆட்பால் அவர்கரு வண்ணமும் ஆதி கேட்பான் புயல் அளவில்லை பெரிய சட்டம் உச்ச நீதிமன்ற சட்டம் போட்டார் யார் ஞானர் ஒவ்வொரு அடிவர்களுக்கும் பெருமான அருள்வதும் அந்த அருள் வண்ணங்களும் இருக்கும் இதே நிதி அதிகாரம் இல்லை கிளக்க வேண்டாம் தாட்பால் வணங்கி இது கேட்கத்தக்கானார் எவர் அவருக்கு எந்தெந்த மாதிரி அருள் செய்தாரோ அதெல்லாம் கேட்டு மகிழ வேண்டிய பொறுப்பு இருக்க தவிர இவருக்கு ஏன் யானை கொடுத்தார் இவருக்கு ஏன் வெள்ளையாள் வர சொன்னார் இவருக்கு ஏன் குதிரையில் வர முடியாது சேரமான் பெருமாளுக்கு யானை கொடுத்து இவருக்கு குதிரை கொடுத்து இதான் கேட்பீங்க அது ஏன் சேரமான் பெருமை இதே கேள்விதான் அவரவர்களுக்கு அரியவர்களுக்கு அந்த உயிரினங்களுக்கு செய்கின்ற அருளும் மாண்பும் கேட்பான் அளவு இல்லை எதையோ விதமா செய்யலாம் அருள் செய்யறான் இதை நீ கலக்க வேண்டா எதுவும் பட்டிமன்றம் போடாதரா தாட்பால் வணங்கி இவை கேட்கத்தக்காது பெருமான் திருவுருள் எவ்வாறெல்லாம் ஆண்மாக்களுக்கு கிடைக்கின்றோ அதை கேட்டு மகிழ்வது உனக்கு கடனையை தவிர அதன் வண்ணம் நீயும் அடியனாக ஆகிய ஆட்பட வேண்டுவது அதையே சித்தாவும் என்று சொன்னது ஞான சம்பந்தர் தான் அதனால் சில காலம் இவர் இருந்து மீண்டும் இந்த பணியை செய்து சிவகணநாதராகும் தலைமையை பெற்றார் என்று இங்கே அருமையான அந்த வீடு பேர்த்தை இப்படியாக தேனமரும் உங்கொன்ற செஞ்சடையவர் புற்றாலில் ஆனாத காதலன் வர எரிபத்தற்கு எரிபத்தர் அடிகள் சூடி வாணாலும் தேவர் போற்றும் மன்றூளார் நீரு போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் எம்பலுத்தேன் இதுவரிலும் எரிபத்தனாயனுடைய திருவடியை பின்பற்றி வணங்கினேன் இனி ஏனாதிநாதர் திருவடிகளை வணங்குகிறேன் என்று சொல்றார் அப்படியான போல் சோழர் என்னானார் என்று ஒரு கேள்வி வரும் அவர் தனி அடியவராக பின்னே பேசப்பட இருப்பதனால இங்க வாழா விடுத்தார் அவ்வளவுதான் எதுக்கு வேணும் என்ன தலைப்பை பற்றி பேசணும் எலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியே அதுதான பேசணும் அதுதான் இங்கே சொன்ன போல் சோழர் பொறுத்திருந்து ஆனா அந்த சிவகாமி ஆண்டார் மலர் வந்துட்டு அவருக்கு இந்த யானை பாகர் உயிர் பெற்றவர்கள் உயிர் பெற்றார்கள் ரொம்ப அழக அந்த முடிவெல்லாம் அதாவது எது தேவை எது என்று அது எந்த அளவு சொல்ல வேண்டும் இத்தனை பேருக்கும் தீர்வு இப்படியெல்லாம் எலைமலிந்த வேல் நம்பி ஒரே ஒரு தொடர் தான் நீள நடிக வரலாற்றை உருவாக்குவதற்கு காரணமாயிற்று நடராஜ பெருமானுடைய திருவருள் அவருக்கே இருந்த ஒரு புலமை நலம் ரெண்டும் சேர இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாறு கிடைத்தது என்று சொல்லி இவையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும் என்ற திருவிழம் அதை ஒவ்வொரு திங்களும் இது மாதிரி சொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து செய்கின்ற பெருமான் திருவருள் நம்முடைய தவத்தர் குருமூர்த்தியுடைய திருவருள் ஐயா அவர்கள் கொண்டருடைய அந்த அருள் அணைப்பு இவையெல்லாம் நனிந்து மகிட வேண்டும் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் நன்றியும் செலுத்தி கேட்ட பெருமக்களாய் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒலிப்பதிவு செய்ய நம்முடைய ஐயாவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் இந்த அளவில் அமைக்கிறார்